அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் திருக்குறள் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று குடிப்பெருமைக்குரிய கடமையைச் செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல் மேம்பாடானது வேறொன்றும் இல்லை என்பது இந்த குரட்பாவின் பொருள் பரிமேலழகர் உரையில் இவ்வாறு காணப்படுகிறது தன் குடி செய்தற் பொருட்டு தொடங்கிய கருமம் முடியாமையின் எண்ணிய கருமம் செய்தற்கு யான் கை ஒழியேன் என்னும் ஆழ்வினைப் பெருமை போல ஒருவனுக்கு மேம்பாடுடைய பெருமை பிரிது இல்லை பல வகையான கருமங்களைச் செய்வதால் செல்வமும் புகழும் வளரும் அதன் மூலம் குடியும் உயரும் ஆகவே பீடு உடையது பீடுனா பெருமை மேன்மையை உடையது என்கிறார் இக்குரட்பாவில் உரையாசிரியர் திரு வடிவேலு செட்டியார் அவர்கள் ஓர் ஆராய்ச்சியை முன்வைக்கிறார் உரையில் உள்ள கருமம் செய்ய ஆகிய சொற்களை எடுத்துக் கொள்கிறார் குடி செய்தலே அதாவது குடியை உயர்த்த பாடுபடுதலே இங்கு கருமமாகும் இதனை தன் கருமம் செய்ய பிறர் கருமம் செய்ய என்று பிரித்து பொருள் கூறுவார் உண்டு ஆனால் குடி செய்தற்குரிய கருமம் தன் கருமத்தில் தான் சேரும் சொதர்மம் என்கிறோம் அல்லவா அந்த அர்த்தத்தில் பிறர் கருமம் செய்வது என்பது பிறரது ஏவலை செய்வது பிறர் இட்ட பணியை செய்வது இவ்வதிகாரத்தில் கூறப்படும் தலைமை பண்புக்கு அது ஏற்புடையது அல்ல எனவே தன் பிறர் கருமம் என்று கூறுவது பொருந்தாது என்கிறார் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சுதர்மத்தை பற்றி கூறுவதை இங்கு ஒப்பு சிந்திக்க இந்த குரட்பா இடம் தருகிறது இனி பதவரை பார்க்கலாம் கருமம் செய்ய தன் குடியை உயரச் செய்தற் பொருட்டு எடுத்த காரியத்தை செய்வதற்கு கைதூவேன் சோர்வடைய மாட்டேன் என்னும் என்கின்ற பெருமையின் பெருமையை காட்டிலும் ஒருவன் ஒருவனுக்கு பீடுடையது மேன்மை உடையது சிறப்பை தருவது இல் வேறொன்றும் இல்லை தன் குடியை உயரச் செய்தற் பொருட்டு எடுத்த காரியத்தைச் செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்ற பெருமையைக் காட்டிலும் ஒருவனுக்கு மேன்மை உடையது வேறொன்றும் இல்லை கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்